بحبل الله ஜியோலா சஃர்ல சான்க்கும் இல்லாஹி உஸ்வத்துல் ஹசனால கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர்களே பெரியார்களே அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே நாட்டில் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அல்லாவின் நல்லடியார்களுக்கு சிறப்பான இந்த ரமதானுடைய முப்பதாவது நாளை பூர்த்தி செய்யும் அந்த நல் வாழ்த்தை செய்தியை சொன்னவனாக நாளைய தினம் இன்ஷா அல்லாஹு சாலா நாங்கள் சிறப்பாக இந்த வருடத்தின் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் என்பதையும் மிக சந்தோஷத்துடன் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கணியத்துக்கும் மதுவுக்கும் உரிய சகோதரர்களை பெரியார்களே உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் உலமாக்கல் உலமாக்கல் என்று சொல்லும் பொழுதே அவர்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது உம்மத்துடைய அனைத்து விஷயங்களையும் மிக நிதானமாக தூர் நோக்கோடு மிக சிறப்பாக இந்த விஷயங்களை கவனத்துக்கு எடுத்து செய்வது உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது சுசல்லாலே செல்லம் அவர்கள் உலமாக்களை வாரிசுகள் என்று சொன்னார்கள் உலமாக்கள் தன்னுடைய கருத்துக்களை சுயமாக சொல்வதற்குரிய அதிகாரம் அவர்களுக்கு ஒருமை அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத தன்மை அலமதுல்லா இருப்பதை நாம் அனைவர்களும் உணர்ந்திருக்கிறோம் உலமாக்கல் மத்தியில் கருத்து வேற்றுமை வருவதென்பது இது ஒரு புதிய ஒரு விடயமுண்டல் காலா எல்லா காலத்திலும் உலமாக்கல் மத்தியில் பல மசாயல்களில் கருத்து வேற்றுமைகள் இருந்து வந்திருக்கிறது முஸ்வன்லால் இஸ்லம் அவர்களுடைய காலத்தில் கூட மஹசல் ரேலான் அவர்களுக்கு செல்லம் விடுத்த அந்த நன்மாராயம் அல்லாஹுடைய கற்றலை நபியுடைய வழிகாட்டல் இல்லாத நேரத்தில் எந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று ருசல்ல அலு செல்லம் கேட்ட பொழுது அதரது மொஹி ரதேலான் அவர்கள் அல்லாஹ் கந்த இந்த புத்தியை நான் பயன்படுத்தி நான் ஒரு இஷ்டிஹார் செய்து இதுக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்பதாக சொன்ன பொழுது ருசல் அலு செல்லம் அவர்கள் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள் எங்களோட மார்க்கட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ் யாருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறானோ அந்த பொறுப்பில் மிக அமானிதமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும் அந்த அமானத்தில் மோசடி செய்யும் பொழுது அல்லாஹுடைய எச்சரிக்கைக்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் ஆளாகுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது அந்த அடிப்படையில் ஜமியத்துல் உலமா என்ற இந்த நிறுவனம் இது இன்று தொன்னூறு வருடத்தை அடைந்து கொண்டிருக்கிறது சுமார் எண்பேழு வருடத்தை தாண்டிருக்கூடிய ஒரு சபைதான் ஜிமியத்து உலமா உடைய இந்த நிறுவனம் இது உலமாக்களுடைய சபை அன்று சில உலமாக்கள் இருந்தார்கள் இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமான உலமாக்கள் இதில் அங்கத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் அங்கத்துவம் பெறாதவர்களும் இதனுடைய உலமா சபையுடைய அந்த அங்கீகாரத்தை பெற்றவர்கள் தான் உலமா சபை எப்பொழுதும் ஜெமியத்து உலவா ஒரு விஷயத்தை மிக பேணி வந்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி மூணுல நான் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்பீர்கள் அசானுடைய சட்டம் போன்றுதான் ஒற்றுமையுடைய வார்த்தை பேசப்பட்டிருக்கும் அசான் என்பதை ஐவேல தொலகைக்கு சொல்லப்படுவது போன்று நம்முடைய பேச்சிலும் சந்தர்ப்பத்திலும் ஒற்றுமை பேட வேண்டும் என்ற இந்த அடிப்படை எல்லா காலங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது இன்றும் பேசுவோம் என்றும் பேசுவோம் இதற்கு பேசுவோம் இது எங்களுடைய அடிப்படையாக இருக்கும் கருத்து வேற்றுமைகள் வரலாம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் அவைகளை திளவுக்கும் பிரிவுக்கும் காரணமாக ஆக்கிக்கொண்டு உம்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை இன்னும் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் இதை மிக நிதானமாக கவனித்து மிக அமைதியாக செயல்படுவது மிக அவசியமாக இருக்கும் எப்பொழுது நாங்கள் முஸ்லீம் உம்மத் நாம் ஒன்றுபட மாட்டோமோ அப்பொழுதுதான் அந்நிய சக்திகள் எங்களை தவிடுபடியாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை நேராக நான் தலைப்புக்கு வர விரும்புகிறேன் இன்றே நோம்பா பெருநாளா நோம்புதான் பெருநாள் அல்ல என்பது ஜமியத்துல் உலமாவுடைய மிக தீர்க்கமான ஒரு முடிவாகும் இது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல இந்த முடிவும் ஜமியத்துலமாவுடைய நான் மிக தைரியமாக இந்த இடத்தில் சொல்லலாம் இந்த நாட்டில் உள்ள பத்தாயிரம் உலமாக்கள் இருப்பார்கள் என்றால் அந்த பத்தாயிரம் உலமாக்கள் எடுத்த முடிவைதான் நேற்று ஜெமியத்துல் உலமா தீர்மானமாக அரவித்திருக்கிறது. நேற்று இன்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதை செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் ஆறாம் இலங்கையில் இது சம்பந்தமாக ஜெமியத்துல் உலமா ஒரு தீர்மானத்துக்கு வந்தது அந்த தீர்மானத்துடைய பிரதினை நான் வைத்திருக்கிறேன் தாராளமாக அன்று எடுத்த தீர்மானத்தை இது லட்சக்கணக்கள் அடித்து தனவந்தர்கள் முன்வந்து இதை ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வைப்பது இந்த நேரத்துடைய தேவையாக நான் கருதுகிறேன் இந்த நாட்டில் உள்ள தௌஹீதுடைய உளமாக்கலாக இருக்கலாம் ஜமாத் உல் இஸ்லாமுடைய உலமாக்கலாக இருக்கலாம் இஹ்வான் உல் இருக்கலாம் தபீ ஜமாத்துடைய உளமாக்கலாக இருக்கலாம் தரீக்காவை சேர்ந்த உலமாக்கலாக இருக்கலாம் எல்லாரும் ஒன்றுபட்ட எடுத்த தீர்மானம் எனக்கு தெரியும் இந்த ஏழு ஒருவரண்டாலும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்காத தன்னிச்சையாக ஒருவர் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பது என்பது கிடையாது அதிலும் ஒரு நாட்டுடைய நோன்பை முடிவெடுப்பதற்கு ஒரு நாட்டுடைய பெருநாளை முடிவெடுப்பதற்கு குறிப்பிட்ட பெரிய பள்ளியும் ஜெமியமாவும் ஒருசாரார் சேர்ந்து முடிவெடுப்பது என்பது கிடையாது இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக தான் இரண்டாயிரத்தி ரன்முத்து ஹோட்டலில் இந்த நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்கள் பிரதிநிதிகள் வந்து ஒரு மகாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இந்த நாட்டில் சில சந்தர்ப்பத்தில் ஜெமியத்துள்ளமா எப்பொழுதும் ஒரு பத்வாவுடைய விஷயத்துல மிக ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறது மிக விழிப்பாக இருந்திருக்கிறது மிக கண்காணிப்பாக இருந்திருக்கிறது யாரையும் தக்சீர் செய்வதாக இருந்தால் வழிகேடான கூட்டம் என்று சொல்வதாக இருந்தால் இறுதி நபித்துவத்தை கூடியவர்கள் காசர்கள் என்று ஜமியத்துல்லமா சொல்ல வந்தபொழுது அது தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை நாட்டில் உள்ள அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்தி அறுபது மதர்சாக்களுக்கும் உலமாக்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு போய் இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்ற அந்த தீர்மானத்தை எடுத்து ரன்முத்து ஹோட்டலில் அந்த இரண்டாயிரத்தி ஏழில் அது ஒரு தீர்மானமாக அதில் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அது இன்று வரைக்கும் அமல் இருக்கிறது மற்ற காணக்கூடியதாக இருக்கலாம் இதுபோல ஒரு பிரச்சனை தான் இந்த புறையுடைய பிரச்சனை விஷயம் ஒவ்வொரு காலா காலமாக பிரச்சனையாக வருகிறது இதுக்கு ஒரு தீர்மானம் ஒரு கிரைடீரியா இன்று நான் இருக்கலாம் நாளை வேறொருவர் வரலாம் யாரு பொறுப்பாக வருகிறார்களோ அவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக வேண்டி ஜெமியத்துள்ளமா எடுத்த அந்த தீர்மானத்தை இதுவரைக்கும் எனக்கு தெரிய நான் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்தும் பொறுப்பாக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி மூணு பொறுப்பாக இருக்கிறேன் சென்ற மாதமும் நான் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆளுமண்டாலும் எந்த கொள்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த தீர்மானத்துக்கு முரணாக ஜம்யாவுக்கு கடிதம் எழுதியோ டெலிபோன் பண்ணியோ சொன்னது கிடையாது அதனால் இது இந்த நாட்டுடைய ஒரு இஜுமா இந்த நாட்டுடைய உளமாக்களுடைய ஒரு முடிவு அதுதான் நேற்று பெரிய பள்ளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது தவிர இது கொஞ்சம் பேர் சேர்ந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல என்பதை எல்லோரும் மிக உறுதியாக இதில் மனதில் பதிவை இதில் நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை மிக பணிவோடு மிக நிதானத்துடனும் நான் இதை கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அகில ஜெமிசுலமாவின் பிறை தீர்மானங்கள் அகில ஜெமிசுலமாவின் பிறை தீர்மானங்கள் பற்றி தெளிவு இது மிக தெளிவாகவும் எழுதியிருக்கிறோம் வாரங்கள் முன் அச்சிருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை அனுப்புங்கள் ஒவ்வொரு ஆளுமுக்கும் இதை அனுப்புங்கள் மாற்று கருத்திருந்தால் இதுக்கு பிறகு யோசிங்கள் இன்றைக்கு அல்ல நேற்று அல்ல நீங்கள் இதுக்கு முறை யோசிச்சிருக்க வேண்டும் இதுக்கு ஒரு ஒரு தீர்வு ஒன்றை தரப்பட்டிருக்கும் பொழுதே அந்த முடிவெடுக்கு பிரகாரம் தான் இங்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றாக நிதானமாக கேளுங்கள் உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு கண்ணாடி வேறொரு கருவி அல்ல உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு பிறை தென்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாத தொடர்பான அனைத்து முடிவுகளும் பெறப்படும் இஸ்லாமிய மாத முடிவோ ரமதான்ல மட்டுமல்ல இஸ்லாமிய மாத முடிவோ மொஹர்ரம் நவ்வல் அல்லா மேலான கூலியை வழங்க வேண்டும் பல வருடங்களாக பெரிய செய்து வருகிறது அதில் உள்ள நிர்வாகிகள் அதில் உள்ள நலமாக்கள் பாராட்டுக்குரியவர்கள் இந்த நாட்டுடைய பல நேமத்துகள் இருக்கிறது இந்த நாட்டில் மச்சிதிகள் வக்கம் செய்யப்பட்டிருக்குது இந்த நாட்டில் காதில் சிஸ்டம் அறுபத்தி ஆறு காதிகள் இருக்கிறார்கள் கொழும்புக்கு நாலு காதிகள் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஜெமியத்து உள்ளமா தலாக்கை கொடுக்கவோ பசுகை செய்யவோ குலா செய்யறதுக்கு அதிகாரம் பெற்றோர் நிறுவனம் அல்ல ஜமியுள்ள வேலை அது அல்ல ஜெமியத்துள்ளமாவுக்கு எந்த ஒரு மனைவி கணவனுடைய பிரச்சனை வந்தாலும் ஜமியத்துள்ளார் உலமாக்களுடைய அங்கீகாரம் எதுக்கு கிடைத்திருக்கிறது இது மிக தெளிவான ஒரு விஷயம் தீர்மானம் யார் எடுக்கிறது அந்த விஷயத்துக்கு அவர்கள் தான் தீர்மானம் எடுக்கணும் ஜெமியத்துல்லமாவுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல ஒரு கலாக்கையோ பசுகையோ சேமிப்பதற்கு அதுக்குறுத்தாரு காதவார்கள்ிகள் இருக்கிறது ர போறவரும் மச்சலில் உள்ளவரும் ஒவ்ரு தீர்மான ஊர்கொழும் போகும் போகும் இங்குதான் ஜெமேசுலமாவுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது ஜெமேத்துலமா உலமாக்கல் அதுல நிறைவேற்று குழு அமரக்கூடிய உலமாக்கலாக இருக்கலாம் அமரக்கூடிய உலமாக்கலாக இருக்கலாம் ஒவ்வொரு குழுக்கூடிய தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லா அதிகாரமும் சில நேரத்துல காதியாக நியமிக்கப்பட்டவர் இஸ்லாமிய சரியா துறையில தேர்ச்சி இல்லாமல் இருக்கிறார் ஆனாலும் அவர் அல்லாஹ் அந்த இடத்துல பொறுப்பாக நியமித்து இருக்கிறார் என்ற காரணத்தினால் மல்லும் அல்ல அது அக்குரணையும் அல்ல அது காத்தாங்குடியும் அல்ல அதுக்குரிய காதிமார்தான் கன்னி மாணவர்களே அதே போன்றுதான் துறையுடைய விஷயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு இந்த நாட்டில் அதுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு சபை இருக்கிறது அந்த சபைதான் சென்று விட்டது என்றாலும் செய்யக்கூடியவர் சரியா செய்தார் மாஷா அல்லா அஜரான் அவர் தவறு செய்தார் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கிறது இதுதான் என்னிடம் ஆர்ட் இதுதான் குரான் சொன்னார் இதுதானே அல்லாவும் ரசூலும் சொன்னது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் இதற்கு மாற்றமான ஒன்று கிடையாது அல்லாவும் ரசூலும் சொல்லி தந்தது அதுதானே இதுதானே சொல்லுது யார நீங்க நியமிச்சிருக்கிறீங்களோ அவருக்கு நீங்க இந்த அஞ்சம்ச கிரைடீரியா ஒன்றுமே கொடுக்கல அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு கூட அவர் தவறு செய்தாலும் அதுக்கு நன்மைதானே கிடைக்கிறது என்று சொல்லும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ரெண்டு பேரை ஜ ஜ அனுப்படாத அரச குறைதாக்கு போகும் பொழுதே கருத்து வெற்ற ஏற்பட்டது அவர்களை அங்கு பாராட்டுகிறார்கள் நன்மாராயம் சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை கருத்து கெடுக்க வேண்டும் துறையுடைய விஷயத்துல தன்னிச்சையாக ஒரு சொற்ப ஒன்று சேர்ந்து செஞ்சதல்ல கடந்த ரெண்டு தசாப்தங்களாக ஒரு இருபது வருஷமாக பெரிய பள்ளியோட ஜெம்யத்துள்ளமாவும் சேர்ந்து ஒற்றுமையாக பல மாற்று கருத்துகளுக்கு மத்தியிலும் ஒரு ஒழுங்குக்கு வந்து சிறப்பாக இந்த விஷயத்தை செய்து வர்றதை நீங்க காணலாம் உள்நாட்டு வெத்து கண்களுக்கு பிற தென்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாத தொடர்பான அனைத்து முடிவுகளும் பெறப்படும் இரண்டாவது தலைப்பிறை பூமியிலிருந்து வெத்து பார்க்க வேண்டும் பூமியிலிருந்து சென்ற வருஷம் எடுத்தது சென்ற வருடம் தான் மஜ்மன்சுக்கு இஸ்லாமில் இது சம்பந்தமான விரிவான ஒரு தீர்ப்பு எடுத்தார்கள் அவர்களும் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க நாங்க வெற்று என்று முடிவு அவங்க ஏதோ ஒரு கருவியாலையும் பார்க்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறாங்க எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில எடுத்த முடிவில் இதுதான் வித்தியாசம் அவர்களும் இந்த வருஷம் அமல் செய்திருக்கிறார்கள் வெச்சுக்கண்களால் பார்க்க முடியாத நேரத்தில் அவர்கள் யாரையும் அனுப்பியோ வேறொரு கருவி மூலமாகவோ பார்த்திருந்துதான் நேற்று அவர்கள் நாங்கள் பிறையை தீர்மானிக்கிறோம் என்று ஒன்பது மணிக்கு அறிவிக்கிறார்கள் ியா பாகிஸ்தான் இன்றைக்குதான் பொறை பார்க்க போகிறார்கள் அவ்வளவு பெரிய இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தான் செருந்து வாழக்கூடிய இந்தியா இன்றைக்கு நோன்பு இருபத்தொன்பது நாங்கள் முப்பது பிடிச்சிருக்கிறோம் அவர்கள் நோம்பு இருபத்தொன்பது பிடிச்சிருக்கிறாங்க நாளைக்கு அவர்களுக்கு சாட்சி கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நாளைக்கு அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் ஆனா காண்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கிறது சாதி குறிக்கிறது வெற்று கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது ஒரு நாளில் வெட்டு கண்களுக்கு புலப்படுவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அல்ல முஸ்லிமான வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்தில் வானிய அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்தில் வானியல் அவதானத்தின் அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அவ்வ அடிப்படையில் அன்றைய தினம் பிறை முடியாத நாளாக கொள்ளப்படும் ஒரு நாளில் பிறை வெற்று கண்களுக்கு புலப்படுவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்து வானியல் அவதானி அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அவ்வடிப்படையில் அன்றைய தினம் பிறை காண முடியாத நாளாக கொள்ளப்படும் என்ற இந்த தீர்மானத்தை இந்த நாட்டில் உள்ள இந்தொரு ஆலிமும் இந்த ஏழு வருஷத்தில் நிராகரித்தது கிடையாது இதுக்கு மாற்றமாக பேசினது கிடையாது அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நேற்று இரவு வந்து இதுக்கு எப்படி அவர்கள் விமர்சனமாக இதுக்கு மாற்றமான முடிவெடுக்க முடியும் என்பதை எடுத்தவர்களே நீங்களே இதை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் வென் ஆல் டிஷன் ஆப் இஸ்லாமிக் மந்த்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சைட்டிங் த மூன் லோக்கலி வித் இன் த கண்ட்ரி வித் ஐஸ் நம்பர் ஒன் ஆல்சிலம் ஜிமசுலமா கிரைடேரியா மூன் சைட்டிங் சைட்டிங் மூன் இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டிங் வித் eyes நம்பர் த்ரீ when sighting the moon with my eyes is confirmed to be impossible on the certain day by reliable Muslims' astronomy. Such stand based on astronomical focus is accepted as a day not suitable for sighting the moon. It is a moonah was a different. It is a non-paisable. It is a jamiya tullamah udayya fatwa kulu. Fatwa kulu ke appal. Indhan aattu day ya illa kulgai waadikalum. சேர்ந்து ஆறில் அது இரண்டாயிரத்தி இல் நடந்த கான்பரன்ஸ் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மிக தெளிவான தீர்மானம் அதுக்கேற்ப இலங்கையில் நாங்க பதினாலு பதினஞ்சு நிமிஷம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னா வர் அறிவிக்கணும்டவே பார்த்தேன் கிண்ணியால் அளவிடவும் குறைவாக நாலு நிமிஷம் குறைச்சா முப்பத்தி எட்டு அப்பத்தெட்டுக்குள்ள பார்த்திருக்கணும் சூரியன் மறைவு ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு வந்து சொல்றாரு ஹசரத் ஆறு நாற்பதுக்கு தான் மறைஞ்சிச்சுன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இருந்துச்சா இந்த சிஸ்டம் இருந்துச்சா இத பார்த்தா யாரும் செஞ்சாங்க செல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த அடிப்படையை நாங்க நிராகரிக்கல யாருக்கும் அல்ல அந்த அறிவு கொடுத்து அந்த திறமையை செய்யல கஷ்டம் அதனால என்ன செஞ்சிருக்கோம் காவ தொழிலாளர் அவர் அதான் சொல்றது அவருடைய கடிகாரத்தை பார்த்துதான் கன்னியமானவர்களே எப்படி நோன்பு நீங்க இதுதான் இந்த சன்னுடைய அந்த அஸ்ட்ரானமியுடைய தீர்ப்பு அதே விஷயத்தில் நாங்க சொல்ல இல்ல வெறுமனே அஷ்டனமியுடைய இந்த மூன் மூணு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நீ எல்லா தீர்மானத்தையும் எடுத்துட்டு போங்க முப்பது வருஷத்துக்கு தீர்மானம் ஜெமியத்துள்ள அந்த முடிவுக்கு வரல ஜெமியத்துமா சொல்லுகிறதே கண்ணால பாருங்க ஆனால் ஒரு விஷயத்துல உறுதி செய்கிறது இன்று சாத்தியம் இல்லை பாக்குறதுக்கு சூரியன் மறைகிறதோடு சந்திரனும் மறைஞ்சிருச்சு ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு சந்திரனும் நிமிஷத்தில் மறைகிறது இருபது நிமிஷம் இருந்தால்தான் அட்லீஸ்ட் பார்க்க முடியும் என்பதில் ஏகோபித்த என்னிடத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் மிக தேர்ச்சி பெற்ற முஸ்லீம் இந்த எஸ்ட்ரானமி தேர்ச்சி பெற்றவர்களுடைய பதினெட்டு தேர்கள் எனக்கு இங்க வாசிப்பதற்குரிய நேரம் இல்லை பதினெட்டு பேர்களுடைய தகவல் கைவசம் இருக்கிறது அவர்களுடைய தீர்மானத்தின்படி த கிரசன் மூன் வில் பி ஈஸிலி விசிபிள் பை நேக்கட் ஐஸ் இன் த சவுத்தர்ன் பார்ட் ஆஃப் சிலி அண்ட் அர்ஜென்டினா பட் இட் வில் நாட் பி விசிபிள் பை நேக்கட் ஐஸ் இன் த மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தில் அதிகமான பகுதிகளில் இது நேக்கட் ஐஸ் வித்து கண்களால் பார்க்கக்கூடிய சாத்தியம் கிடையாது அதுவும் பதினாலு நிமிஷத்தில் அங்கு காணக்கூடிய சாத்தியம் எங்களுக்கு ஒரு ஒரு சாட்சி இங்க தீர்மானம் எடுக்கிறதே ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளும் ஒவ்வொரு மதரசாவும் ஒவ்வொரு ஆலமும் ஒவ்வொரு கொள்கைவாதிகளும் அல்ல இந்த நாட்டில் தீர்மானம் பிறகுடைய விஷயத்தில் தீர்மானம் எடுப்பதே பெரிய பள்ளி செமத்துள்ளமா இன்னும் முஸ்லிம் அந்த கலாச்சார நிறுவனம் நேற்றே குழு செக் உப தலைவர்களும் நிறைவேற்ற குழுவில் உள்ள அங்கத்தவர்களும் எல்லாரும் அமர்ந்துதான் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது சில இந்த அடிப்படைகளை வைத்து இவர்கள் கண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது கிண்ணியால உள்ள எங்களுடைய கண்ணியமான சகோதரர்களுடைய பார்த்த விஷயத்தை கேட்காம ஜமியத்துல்லமா முடிவெடுக்கவில்லை கேட்டுட்டுதான் முடிவெடுத்திருக்கிறது அவர்களுடைய அந்த சாதத்தை நிராகரித்திருக்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஜமியத்துல்லமா அடுத்த தீர்மானத்தை மிக தெளிவாக பாருங்கள் ஜமியத்துல்லமா இதுக்கு நாலாவது தீர்மானத்தை முன்வைக்கிறது வானியல் துறையில் புலமை பெற்ற முஸ்லிம் அறிஞர்கள் குழுவின் ஒன்று அகிலங்க ஜமீத்துள்ள துறை குழுவிற்கு துணையாக செயற்படும் அலமது இல்லா இந்த நாட்டில் ஆளுங்களும் ஆளுங்கள் அல்லாதவர்களும் சுமார் எட்டு பத்து பேருடைய ஒரு குழு ஆளுங்கள் அல்லாத மூணு பேர் நாட்டில் பல பகுதியில் உள்ள தேர்ச்சி பெற்றவர்கள் அதுல்லாத பதினெட்டு பேர் ஷே இன்னும் போன்ற இந்த உலகத்தில் உள்ள பதினெட்டு அறிஞர்கள் ஆளுமியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த நாட்டில் உள்ள எட்டு பத்து உலமாக்கல் அந்த துறை சார்ந்தவர்கள் இருந்துதான் ஜிம்யாவுக்கு கைட் பண்றாங்க வேண்டும் பிறவெட்டு கண்களுக்கு தென்படுவது அசாத்தியமானது என முடிவு செய்யப்பட்ட நாளில் இன்றைக்கு சாத்தியம் என்று முடிவு செய்யப்பட்டுவிட்டது ஒருவரோ பலரோ பிறை கண்டதாக கருதினால் அவரோ அல்லது அவர்களோ தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல் என்ற வகையிலும் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து செல்லல் என்ற வகையிலும் குறித்த நாளில் நோன்பு நோட்பதற்கோ நோன்பு நோட்பதற்கோ பெருநாள் கொண்டாடுவதற்கோ பிறரை தூண்டவோ பிரகடனப்படுத்தவோ கூடாது இது யார் எடுத்த முடிவு இந்த நாட்டுடைய உளமாக்கல் எடுத்த முடிவு நீங்க எடுத்த முடிவுக்கு நீங்களே மாற்றம் செய்யறா நீங்களே அல்லாவுக்கு பதில் சொல்லிக் நான் எல்லாரும் ஏகோபித்து எடுத்த முடிவு ஒரு பிள்ளையும் இதுக்கு மாற்றமாக இந்த ஏழு வருஷத்துல பேசியது கிடையாது மறுப்பு தெரிவித்தது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பேப்பர்ல ரேடியோல மறுப்பும் அந்த கோம் இந்த கோம்ல இவ்வளவு பெரிய தீர்மானம் எல்லா பத்திரிகைகளையும் வந்து எல்லா மாணவிகளையும் அறிவிக்கப்பட்டு நானே எத்தனை முறையில் பேசி நேற்று இது சம்பந்தமாக சொல்லப்பட்டு எல்லா மதரசாக்களுக்கும் இது போயிட்டு யாருமே இவ்வளவு காலமாக நீங்க தூங்கிக் கொண்டிருந்து அந்த அளவுக்கு மாற்கப்பட்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகமா ஏன் இவ்வளவு காலமாக அலட்சியமாக இருந்தீங்க இதை பற்றி பேசாம நாங்க எடுத்த தீர்மானம் தானே நீங்க ஒரு கடிதம் எழுதி அந்த அளவுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குதா இந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றதுக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது பிறையை தூண்டவோ பிரகடப்படுத்தவோ கூடாது தனிப்பட்ட முறையில் அவரோ அல்லது அவர்களோ தான் அல்லது தாம் கண்டதாக கருதும் பிறையின் அடிப்படையில் செயல்படும் அனுமதியை பெறுவர் அனுமதிதான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அல்லாஹூ அக்வர் அல்லாஹ் ரஹமஸ் எனும் முன்னோர்களுக்கு எப்பொழுதும் முன்னோர்களை பின்பற்றி அது சாவாக்கலாக இருக்கிறான் அது இமாம்களாக இருக்கலாம் அவர்களுடைய கருத்துக்களை மதித்து நடந்தால் ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது எப்பொழுதுமே முன்னோர்கள மதிக்கக்கூடிய விஷயத்தில் பலகீனம் ஏற்படும் பொழுதுதான் இந்த தவறான புத்தலாட்டங்கள் குழப்பங்கள் மக்கள் மத்தியில் உண்டாகிறது கண்ணியமானவர்களே நாம் இந்த தீர்மானத்தை எடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மிக உறுதியாக இருக்கிறோம் சந்தேகம் இருக்கிறோம் அஹம்து நாம் எடுத்த முடியும் தனிப்பட்ட முடிவல்ல இந்த நாட்டுடைய உளமாக்களுடைய முடிவு என்பதுதான் எங்களுடைய மிக தெளிவான ஒரு முடிவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் முன்னே காலத்தில் சுகான் நான் எப்பொழுதும் மதிச்சு வரக்கூடிய அடிக்கடி பேசக்கூடிய ஒரு பெரிய ஆளும் இமாம் இப்னு தய்மையமத்துள்ளவர்கள் இப்னு தைமையாக நான் என்னுடைய ஆசான்களிடத்தில் என்னுடைய ஒஸ்தாதவார்களிடத்தில் அவர்களை பற்றி நான் எப்பொழுதும் கண்ணியமான வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் நான் இதை பல சந்தர்ப்பத்தில் பேச இருக்கிறேன் அவர்களை பற்றி மாற்று கருத்துகளும் பேசப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் எங்களுடையவார்கள் எமக்கு அதைதான் கற்று தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இந்த நாட்டுக்கு பொருத்தமான இதெல்லாம் இரண்டாயிரத்தி ஆறுல முன் வச்சுதான் இந்த முடிவை எடுத்தது இருபத்தி ஆறாம் பாகத்தில் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது இப்படி ஒருவர் துறை அல்லது பலர் துறை அவர்களுடைய துறை நிராகரிக்கப்படுகிறது ஒருவர் அல்லது பலர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவரோ பத்து பேரோ அவர்களுடைய புறை நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் நோம்போ பெருநாளோ கொண்டாடி கொள்ளட்டும் அவர்கள் மக்களை குழப்ப கூடாது என்பதாக அல்லாம இவ்வளவு தீய்மையார் அகமதுள்ள அந்த எழுநூறு வருஷத்துக்கு முதல் அவர்கள் கொடுத்த பத்வா இதுதான் சவுதி அரேபியா வந்து மிக தெளிவாக எல்லா உலகத்துக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது அவர்கள் இதை சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் என்ற திருமதியுடைய போன்றவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீசை இப்லு தைவியார் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் நோம்பு உமத்து பிடிக்கும் நாள்தான் பெருநாள் என்பதே உம்மத்து திறக்கும் நாள்தான் உதயா என்பதே எல்லாரும் கூடி சேர்ந்து செய்யக்கூடிய நாள்தான் நீங்க ஒரு தலைமை பீடத்துக்கு கட்டுப்பட வேண்டிய நேரத்தில் ஒற்றுமையை சீர்குலைப்பதாக அமையும் என்பதை நான் சொல்லவில்லை அல்லாம இம்னு தைமையார் அஹமுல்லா அவர்கள் மாற்று கருத்துகள் இவர்களுடைய விஷயத்தில் இருந்த போதிலும் அல்லாம ஆலோசி அஹமுல்லா அவர்கள் இபனு ஹைத்தமி இபுல் ஹசர் இபுமியா அவர்களுடைய கருத்தை அபுல் ஹசன் அவர்களுடைய மக்களை மக்கள் தூங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பதட்டத்திலையும் குழப்பத்தினையும் ஆளாக்காதீங்க பல உதாரணங்களை பல சந்தர்ப்பத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதனால் கண்ணியமானவர்களை நாங்கள் எடுத்த தீர்மானம் எங்களுடைய தீர்மானம் நாங்கள் எடுத்த தீர்மானம் எங்களுடைய தீர்மானம் திருமர் முறை நான் வாசித்து அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன் உள்நாட்டில் வெட்டுக்கண்களுக்கு பிற தென்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாதம் தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் இரண்டாவதாக தலை பூமியில் வெட்டுக்கண்களாக பார்க்க வேண்டும் மூன்றாவது ஒரு நாளில் பிறை வெற்று கண்களுக்கு புலப்படுவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான முஸ்லிமான வானியல் அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்து வானியல் அவதான அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக் கொள்ளப்படுவதோடு அவ் அடிப்படையின் அன்றைய தினம் பிறை காண முடியாத நாளாக கொள்ளப்படும் வானியல் துறையில் புலமை பெற்ற முஸ்லிம் அறிஞர்கள் குழுவொன்று அகிலே ஜமியல்லமாவின் பிறை குழுவிற்கு துணையாக செயல்படும் அலமதுல உலக நாட்டில் உள்ள பதினெட்டு பெரும் அறிஞர்களுடைய வழிகாட்டலுடன் தான் ஜென்னி சுள்மா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது இறுதியாக யாரெல்லாம் நேத்து கண்டீங்களோ நீங்க நான் சொல்ல இவ்வளவு அஹமதுல்ல சொல்றாங்க பத்து பேர் நீங்க கண்டிருந்தாலும் உங்களோட நிராகரிப்பு நடந்திருந்தா எங்களுக்கு மூணு பேர் சொன்னாங்க என்பதை மிக உறுதியாக சொல்லி தர விரும்புகிறேன் யாருமே சந்தேகப்பட தேவையில்லை நோம்பலையே சந்தேகப்படுறீங்க நாங்க நோம்பலால் அறிவிக்கக் கூட நோம்பு அறிவிக்கக் கூட இருபது நிமிஷத்தில் அறிவிச்சுட்டுமே இங்க இருக்கிறார் அந்த சகோதரர் எழுபங்க மோலி அப்துல் ரஹ்மான் அவர்கள் இவர் நிமால் ரோடில் இருந்து அறிவித்தார் இவர் ஒருவர் அறிவித்தார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நோம்புடைய இவர் குறை கண்டார் நிமால் ரோடில் இருந்து ஒருவருடைய சாட்சி வந்தது சரிய சொல்வது ஒருவருடைய சாட்சி போதும் நாங்க ஏன் அறைக்கே அறிவிச்சுட்டு நானும் பேச பள்ளி நைசா சொல்லுது நிமால் ரோட்ல எட்டை காலுக்கு நேற்று எங்களுக்கு ஏழு மணிக்கு தகவல் வந்துச்சு ஆனா தாமதிச்ச தகவல் ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல் நிராகரிக்க வேண்டிய தகவல் ஜெயத்துலமாவுடைய இந்த தீர்மானத்தின் படி எடுக்கப்பட்ட முடிவின் தகவலை முடிவு அதை நிராகரிக்கிறதுக்கு தான் ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுத்தோம் ஆராய்ச்சி செஞ்சோம் எடுக்க ஆண்டு பார்த்தோம் கண்முடித்தனமாக முடிக்கெடுக்கவில்லை சில ஒரு இணையதளத்தில் பார்த்தேன் எப்படி எல்லாம் பிரச்சாரம் நாட்டுக்கு பயந்து அரசாங்கத்துக்கு பயந்து இன்னொரு இதுல ரவு அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் தலைவரை பிடிக்க முடியவில்லை இந்த போன்ல அவருடைய அந்த டைமிங்கும் இருக்குமாக இருக்கும் அவர் எத்தனை மணிக்கு எனக்கு பேசினார் என்பது மிக தெளிவாக இருக்கிறது அவர் பேசின டைமின் சேர்த்து சொல்ல முடியும் அவர் பேசின டைமின் சேர்த்து சொல்ல முடியும் அல்லாவை வாய்ந்து கொள்ளுங்கள் வீண் கதைகளை பரப்ப வேண்டாம் கபாபில் மாசமே எந்த தகவல்களை யார் அனாவசியமாக பரப்புகிறார்களோ அவர்கள் பொய்க்காரனுக்கு போதுமாக இருக்கும் நான் நேத்து பேசினதே பொய் சாட்சி சம்பந்தமாக தான் அல்லாஹர் ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கு அல்ல இது அல்லா சீகனும் அதற்கு உமர் ரிலான் அவர்களுக்கு உமரதில்லான் காலத்தில் ஒருத்தர் சொன்னார் புறத்தின் படுது என்று உமர் ரிலான்னு சொன்னா கொஞ்சம் மூஞ்ச கல்வி சொன்னாங்க யார் சொல்றது யார் சொல்றது உமர் ரான்னு சொல்றாங்க முகத்த கல்வி சொல்றாருலான்ஸ் அவர் சொன்னாரு இல்லையே உமரதிலால் முடி ஒன்று காட்டுச்சு அந்த முடியொண்டுதான் இதே நிகழ்வு சுஹானல்லாம் அனசு மாலிக்கிறது எல்லாம் சஹாவி தொண்ணூத்தி ஒன்பது வயதை அடைந்த சஹாவி அவர்கள் கண்டார்கள் அவர்களுக்கு அந்த அந்த வயதுல கண்டவுடன் அந்த காதி நதரல் காதி ஆவியா இதாங்க உங்களுக்கு இந்த முதிர்வுல உங்களோட கண்ணில் முடிவந்து விழுந்து உங்களுக்கு இது புறைய போல காட்டுகிறது புறப்படுத்த ஏற்றுக்கொண்டார்கள் தூய்மையான காலம் அந்த காலத்தில் கூட ஏற்றுக்கொள்ளுகிறா செல்லும் அவர்களை ஏற்றுக்கொண்டா கேட்கிறார்கள் நேற்று இரவு ஒரு மணி இருக்கும் மினிஸ்டர் எனக்கு கால் பண்ணிருக்கிறார் பேசணும் என்று இந்த சகோதரர் கால் எடுத்து சொன்னார் கான்சர் பத்து நிமிஷம் இந்த விஷயங்கள் இதில் விபரவிச்சு இதுதான் எனக்கும் செய்ய முடியாது யாருக்கும் செய்ய முடியாது இது எடுத்த தீர்மானம் இந்த தீர்மானத்துக்கு நீங்க தெரிவிக்கணும் நேத்து தெரிவிக்க தெரிவிக்க இதுக்கு ஒரு சபை கூடணும் பிறகு பத்து வாக்குழு கூடும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க எல்லா அமைப்பு அவர்கள் கூடணும் வதந்திகளும் நாங்க என்ன சொல்கிறோம் நீங்க யாரும் கண்டீங்களா உங்களை காணத நீங்க சொல்லலாம் ஆனா உங்களோட சாட்சி ஏற்றுக் கொள்ளாதுன்னு சொல்லலாம் நீங்க கண்டது உங்களுக்கு உறுதியா இருந்தா சரிய சொல்கிறது காதி ஒருவர் காசியாக இருப்பார் பேர் காசியாக இருக்க மாட்டாங்க ஒருவர் தான் தீர்ப்பு எடுப்பார் தீர்ப்பெடுக்கிறதும் இல்ல பெரிய பள்ளி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பெரிய பள்ளி என்ன விட முதிர்ந்த உணமாக்கல் இருக்காங்க இந்த நாட்டுல பல்லடத்தல் முற்காலத்தில் நீங்க இந்த தொழுத நேரம் இன்னைக்கு அமல் செய்யறீங்களே யாரு அப்துல் சமத் எல்லாரும் இந்த நாட்டில் உள்ள எல்லா அமைப்புகளும் யாரு அந்த கவுண்டிங் படி செய்றீங்க அந்த தீர்மானத்தை ஒற்றுமையாக செய்யலாம் அதிசையும் எதுக்கும் கன்சிடர் பண்ணலாம் அது கன்சிடர் பண்றது இப்ப அல்ல கன்சிடர் பண்ணுவோம் உட்கார்வோம் உலகத்தில் உள்ள மக்களையும் கூப்பிடுவோம் கூப்பிட்டு எங்களுக்கு இன்னொரு முக்கியமான சட்டங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதுக்கு மாற்றமாக எதுவும் செய்யணுமா இந்த மூணாவது விஷயத்தில் யாரும் இன்றைக்கு நோம்புடாதீங்க நோம்புட்டவர்களுக்கு நான் பணிவாக வேண்டுகொள்கிறேன் இப்ப நோம்புக்கோங்க உறுதியானது மாற்றம் கிடையாது யாரும் வேற யார்டையும் சொல்ல எடுத்து அமல் செஞ்சீங்கன்னா நீங்களும் பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் இருக்கிறேன் இடத்தில் ஒரு அமாரிதம் தரப்பட்டிருக்கிறது தாமதித்தேன் எங்களுடைய செக்ரட்டரி அங்கிருந்து வரவனும் என்பதற்காக வேண்டி அது மட்டுமல்ல ஒரு அமைதியான நிலைமை வரணும் என்பதற்காக வேண்டி வரைக்கும் மேலே எடுத்துக் கொண்டிருக்கேன் அது இது எங்கேயுமே நடக்கிறது இல்லை சவுதியும் ஒன்பது மணிக்கு தீர்ப்பு எடுத்தது அவர்களுக்கே அதுக்கு முஸ்லிம் முஸ்லிம்கள் நூத்துக்கு நூறு வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவர்களுக்கு வசதி இருக்குது வாங்க தனவந்தர்களே இன்றைக்கு மட்டும் பெருநாள் மட்டும் எனக்கு அனுப்பாதீங்க வாங்க உங்களோட பணத்தோட வாங்க வாகனத்தோட வாங்க நேரத்தோட வாங்க உளமாக்கல் எடுங்க நூறு நூத்தி ஐம்பது அறுநூறு எடுங்க அனுப்புங்க நாட்டில் எல்லா பகுதியிலையும் இது நல்ல ஜமியத்துல்லமாவுக்கு பெரிய பள்ளிக்கு உதவியாக இருங்க உங்களுக்கும் பொறுப்பு மட்டுமே இருக்குது ஒன்றுபடுவோம் இதே நேரத்தில் அடிப்படையில் அவங்க எல்லாம் தவறு செய்தார்கள் ஏன் ஒரு முடிவுக்கு மாற்றம் செய்தார்கள் அவர்கள் எல்லாம் இந்த நோன்பதா செஞ்சுதான் ஆகணும் இதுவா ஆனா எப்பொழுதுமே ஒற்றுமே பேசக்கூடிய எனக்கு அந்த ஒற்றுமையாக தான் இருக்க விரும்புவேன் நான் நான் சொல்லுவேன் நீங்களும் ஒரு ஆராய்ச்சியில தவறு செஞ்சுட்டீங்க அந்த உங்களுக்கும் நன்மையை தரட்டும் அதனால ஒற்றுமையாக இருப்போம் எங்களுக்கு எத்தனையோ சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நாட்டில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால ஒற்றுமையுடைய கண்ணோட்டத்தில் பத்துவாவுடைய கண்ணோட்டத்தில் நீங்க செய்தது தவறு தீர்மானம் எடுத்து இருக்கிறோம் இன்றைக்கு நோம்பு நீங்க நோம்பு இல்லை சொல்லி அப்படி இப்படி கேட்டோம் யாரும் நான் தபி ஜமாத்தை சேர்ந்தவர் ஜமாத்த கியாவை சேர்ந்தவர்கள் நீங்க தவறு செஞ்சீங்க தபிக் ஜமாத்தில் இருந்து கொண்டு அதில் மாற்றம் செஞ்சீங்க நீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இப்படி ஒரு ஒரு தலைவத்திற்கு மாற்றமாக நீங்க செயல்பட நீங்க தனிப்பட்ட முறையில செய்திருக்கலாம் நீங்க ஊருக்குள்ள போறவேல எந்த காரணம் இதுதான் விரும்பக்கூடியவன் என்றும் அல்லாவுக்காக ஒற்றுமையாக இருப்போம் எங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளை முன்னோக்கி உலகத்தில் குறிப்பாக இந்த நாட்டில் என்றும் காணாதிக் கொண்டிருக்கிறோம் அதனால் அல்லாவை பயந்து கொள்ளுங்க யார் யாரெல்லாம் உலமாக்களுடைய சில ஆர்வத்தில வழிகாட்டல செய்தீங்களோ அல்லா நீங்களே பார்த்துக்கோங்க நிச்சயமாக அவர்களுடைய வழிகாட்டல நீங்க நன்மை தர வேணும் என்று நான் துவாசிக்கிறேன் ஆனா பத்மாவுடைய கண்ணோட்டத்துல நீங்க ஒரு நோம்பு விட்டு இருந்தா நோம்பு நீங்க பிடிக்கணும் அல்லது நோம்பு நீங்க விட்டு இருந்தா இன்றையோட நோம்ப நீங்க தொடரணும் இந்த நோம்பை நீங்க கலாசெய்யணும் யாரெல்லாம் வழிபட்டீங்களோ நீங்க பாராட்டுக்குரியவர்கள் நன்மாராய் பெற்றவர்கள் நீங்க நிச்சயமாக தொடருங்கள் இந்த பயணத்தை இந்த நாட்டில் ஒன்றுபட்டு இருக்கிறது கொண்டுதான் ஒரு தலைமை பீடத்துக்கு வழிப்படுவதை கொண்டுதான் இது நாங்கள் ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியுமே தவிர இதுக்கு மாற்றமாக கொண்டு ஒரு நாளும் இதுக்கு முரண்பட முடியாது இதுக்கு தீர்மானங்கள் எடுப்போம் மறந்துடாதீங்க அடுத்த வருஷம் நோன்பு பெருநாள் வரக்குள்ள நீங்க எழுந்து வந்து அதிர்த்தவர்கள் பண்ணாதீங்க அல்ல தந்தவோட செல்வத்தை அல்லா தந்தவோட காலத்தை அல்லா தந்தவோட எல்லாத்தையும் மேமன் சமூகத்துக்கு நன்மாராயம் சொல்லுவேனால் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஜெமிசலமா பெரிய பள்ளியோடு சேர்ந்து அவர்கள் கிண்ணியாக்கும் போயிருந்தாங்க அவங்களோட கிண்ணியாக்கும் போயிருந்தாங்க அவங்களும் எங்களுக்கு அந்த எல்லாம் விசாரிச்சுட்டு போனவர்களும் நல்ல சாலிகான மக்கள் அவங்களும் எங்களுக்கு சொல்லிட்டாங்க இவங்களோட சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்ததை அவர்களும் இதை விசாரித்தார்கள் என்னுடைய ஜெம்யசுலமாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிண்ணியால அவரோட நான் பூர்த்தியான தொடர்புல இருந்தேன் அவர் இந்த கடிதத்தில் சைன் பண்ணவில்லை அவருடைய பேரில் தவறான சைன் பண்ணப்பட்டிருக்கிறார் இதையும் அண்ணாவை பயந்து கொள்ளுங்கள் ஜெம்யசுல்லமாவுடைய பேரில் வீணாக எடுத்திருக்கிறீர்கள் இப்படியான காரியங்கள் செய்ய செய்தவர்கள் தவறை செய்தீர்கள் அவருக்கு நீங்க நெருக்கடியை உண்டாக்கி அவர் அந்த இடத்திலிருந்து நீங்கிவிட்டார் இப்பொழுது நான் அவரோட பேசிட்டு வருகிறேன் நேற்று நான் அவரோட பேசினேன் அதனால யாரெல்லாம் இதை செய்தீங்களோ ஏதோ உலமாக்களுடைய ஒரு வேகத்துல செஞ்சீங்க இதுக்கு பிறகு இதை தொடராதிங்க அல்ல இடத்துல அப்பதான் அல்லாட உதவி வரும் உங்களுக்கு இந்த நாட்டுல ஒரு சுனாமியும் ஒரு ஆபத்த வரக்கூட ஜெம்யத்திலமா துடிச்சு வருகிறதில்லை மூதூருக்கும் கிண்டியாவுக்கும் உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுதுதான் வருகிறோம் அதுல மட்டும் நீங்க பின்பற்ற முடியும் இதுல வரும் பொழுது நீங்க தட்டதா இது வழிபடு அமீருக்கும் வழிபடுவது அத்தே உண்மையாக அம்ருவின் அண்ணாவுக்கும் ரசூலுக்கும் கஷ்டப்படுங்க எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த நஷ்டம் உள்ளதுலமாவுடைய தலைவர் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கத்தின் குழுவை கண்ணீர் வடித்துக் கொண்டு சொன்ன நேரம் நானும் அகமது முனோவர் அவர்களும் சேர்ந்து ரேடியோ இல்ல போங்க கிண்ணியாவின் பக்க மக்களே என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் மூதூர் மக்கள் நல்ல மக்கள் கிண்ணியா மக்கள் நல்ல மக்கள் வழிகாட்டுங்க வழி நடத்துங்க இந்த அடிப்படைகளை விளங்க ஒற்றுமையாக இருங்களுக்கு ஒரு சமூகத்தை கட்டியலும் அல்லா எங்கள் அனைவர்களும் வேறுகளுக்கு வகையில் விட்டுக்கொடு கூட ஒற்றுமையாக நடக்க செயல்படுவாராக வாகுல் இல்லாஹிலே வசலாம் வரமத்து